தினம் ஒரு தகவல் வழங்குபவர் ப ராமலிங்கம் ஆசிரியர் பன்ருட்டி அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் இன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இருபத்தி ஏழாக திகழ்வர் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் அவரை பற்றி உங்களோடு இன்று உரையாற்றுகிறேன் அருள்வளம் பொருள்வளம் நிறைந்து ஓங்கும் சோழநாடு தஞ்சை மாவட்டத்தில் நிலவளம் நீர்வளம் சூழும் பெரும் ஊராக விளங்கும் திருக்கழுமலம் அதாவது சீர்காழி எனும் ஊராகும் இவ்வூர் மட்டும் ஊழிகால வெள்ளத்தில் மிதக்கக்கூடியதாகும் என புராணங்கள் கூறுகின்றன இவ்வூர் அருள்மிகு தோணியப்பர் குடிகொண்டு அருள்வாளிக்கும் திருத்தலமாக இது விளங்கியது திருக்கழுமலத்தில் அந்தனர் குலத்தில் சிவபாத விருதியர் என்பவர் தனது மனைவி பகதியுடன் வாழ்ந்து வந்தார் சைபமும் தமிழும் தலை தோங்கும் சிவபாத விருதியர் பகவதி தம்பைதனருக்கு வைகாசி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது இக்குழந்தையை சீரும் வளர்க்க ஆரம்பித்தார் சிவபாத விருதியர் குழந்தைக்கு மூன்று வயதிருக்கும் போது ஒரு தந்தை சிவபாத விருதையர் வழக்கம்போல் நீராட புறப்பட்டார் குழந்தையும் தந்தையுடன் வர அடம் பிடிக்கவே குழந்தையும் தூக்கிக் கொண்டு பிரம தீர்த்தக்கரையை அடைந்தார் குழந்தையை கரையில் உட்கார வைத்துவிட்டு குளத்தில் இறங்கி முழுகி முழுகி எழுந்து இறைவனை நினைத்து குளித்தார் முழுகும்போது தந்தையை காணாத குழந்தை அழுதது இறையுரள் பெற்ற குழந்தை தன்னை அறியாமல் தோணியப்பர் கோவில் கோபுரத்தை பார்த்து அம்மே அப்பா என்று அழுதது அது சமயம் தோணியப்பராகிய சிவபெருமான் அழுகின்ற குழந்தையனை காக்கும் பொருட்டு பார்வதியை அழைத்து உன் முளைப்பாலை பொற்கண்ணத்தில் கறந்து அக்குழந்தைக்கு ஊட்டு கூறினார் அவ்வாறே பார்வதியும் குழந்தைக்கு பால் ஊட்டினாள் சிவபாத விருதியர் குளித்து முடித்து எழுந்து வந்து குழந்தையை பார்த்தபோது குழந்தையின் வாயில் பால் ஊழலை பார்த்து குழந்தைம் யார் கொடுத்த பாலை குடித்திருக்கிறாய் என்று அதட்டு கேட்டார் அக்குழந்தை கண்ணீர் சொரிய பால் ஊட்டிய பார்வதி தோணியப்பரின் தோணியப்பரை விரலால் சுட்டிக்காட்டி வாய்மணுக்க அருள் வீச அத்திருவாய் தோடுடைய செவியான் என்ற முதலடி திருப்பதிகத்தைப் பாரிற்று ஞானப்பாலை குடித்ததினால் அன்று முதல் அக்குழந்தை திருஞான சம்பந்தர் என பெயர் சூட்டப்பட்டு வழங்கலாயிற்று தமிழ் வளரவும் சைவம் தழைக்கவும் திருஞான சம்பந்தர் தம் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டார் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி கோயில் கோயிலாகச் சென்று பதிகம் பாடியும் பல நாயன்மார்களையும் பெரியோர்களையும் சந்தித்தும் உள்ளார் திருஞான சம்பந்தர் சமயக்குறவர்களுள் தலைவராக திகழ்ந்தவர் திருஞான சம்பந்தர் வாழ்வின் மூலம் தன்னலம் கருதாது பொதுநலம் பேணும் தன்மையை ஓங்குவதை காணலாம் அதனால் நாம் அனைவரும் சிவ ஆலயத்திற்கு செல்வோம் சிவனை வணங்குவோம் நாயன்மார்களை வணங்குவோம் அவர்களின் அனைவரின் அருளை பெறுவோம் நாலமுடன் வாழ்வோம் நன்றி வணக்கம்